பாடம் நாற்பத்தி நல்லோர்களை சந்தித்தல் அவர்களுடன் இருத்தல் அவர்களுடன் பழகுதல் அவர்களை சந்திக்க விரும்புதல் அவர்களிடம் பிரார்த்தனை செய்ய கோருதல் சிறப்பு இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ளுதல் அல்லாஹ் கூறுகின்றான் மூசா நபி அவர்கள் தன் பணியாளரிடம் இரு கடல்களும் சந்திக்கும் இடத்தை நான் அடையும் வரையிலும் தொடர்ந்து நடப்பேன் அல்லது வருடக்கணக்கில் நான் போய் கொண்டிருப்பேன் அவ்விரு கடல்களும் சந்திக்கும் இடத்தை அவ்விருவரும் அடைந்த போது இருவருக்குரிய மீனை இருவரும் மறந்துவிட்டனர் அது கடலில் தன் வழியில் நீந்தி சென்று விட்டது அவ்விருவரும் அந்த இடத்தை கடந்ததும் தன் பணியாளரிடம் காலை உணவை நம்மிடம் கொண்டு இந்த பயணத்தில் கலைப்பை உணர்கிறோம் என்றார் அந்த கற்பாறையில் நாம் சந்தித்த போது சிந்தித்தீர்களா மீனை நான் மறந்துவிட்டேன் சைதான் என்னை கவனக்குறைவில் ஆழ்த்திவிட்டான் மேலும் தன் வழியை கடலில் ஆச்சரியமாக அமைத்துக் கொண்டு விட்டது என்றார் அதற்கு மூசா அதுதான் நாம் தேடி வந்த இடம் என்று கூறி அவ்வெருவரும் தங்களின் காலடிகளை பின்பற்றியே திரும்பி சென்றார்கள் நம் அடியார்களில் ஓர் அடியாரே கண்டார்கள் அவருக்கு நம்மிடம் இருந்து அருளை அருளி இருந்தோம் மேலும் நம்மிடம் இருந்து கல்வியை அவருக்கு கற்று தந்திருந்தோம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானதை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று மூசா அவரிடம் கேட்டார் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபது முதல் அறுபத்தி வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறைவனிடம் காலையிலும் மாலையிலும் அவனது பொருத்தத்தை நாடியவர்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களிடம் நீரும் பொறுமையாக இருப்பிறாக பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம்